ஒரு முஸ்லிம் தன் முஸ்லிமான சகோதரனை நலன் விசாரித்தல் ஜன்னாவில் ஆகிவிடுவார் என நபிசல்லாகும் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே சொர்க்கத்தில் குர்கத்துல் ஜன்னா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அவர்கள் அது சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட கணிகளாகும் என்று நபிசல்லுல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஐந்து ஆறு